प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம மோமோமாண மோகேத்தாட்சீம் பிரதிமோஷர் இந்த ராஜவித்யா ராஜகுஹிய யோகம் அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல மூன்று ஸ்லோகங்களில் முகவுரையை சொல்லி பிறகு நாலாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூப லக்ஷணத்தை உபதேசம் பண்ணினார் பதினோராவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஜனங்கள்லாம் இந்த உண்மையை தங்களுடைய அறிவின் துணை கொண்டு பெரியோர்களுடைய வார்த்தையின் துணை கொண்டு சாஸ்திரத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்ளாமல் தங்களிடத்திலேயே இருக்கக்கூடிய என்னை ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானார் மாணிக்க வாசகர் அப்படி இறைவன் நம் உள்ளத்திலே உணர்வாக இருக்கிறார் அல்லது உயிருக்கு உயிராக இருக்கிறார் என்பதை அறியாமல் இறைவனை சாதாரணமாக நினைத்து அவமானம் பண்ணுகிறார்கள் சிலர் இறைவன் இல்லை என்கிறார்கள் அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய இறைவனாகி இருக்கிற என்னை அறியாமல் உலக விஷயங்களிலே மூழ்கி என்னை அவமதிக்கிறார்கள் அதாவது இந்த உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த உபதேசம் பகவானுக்கு ஏதோ அவமானம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது அதாவது உடலில் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ளாமல் இருப்பது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய அவமானத்துக்கு சமமாகும் என்பது கருத்து இறைவனுக்கு மானம் அவமானம் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் அந்த உண்மையை புரிந்து கொள்ளணும் அதாவது ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் இருக்கிற இறைத்தன்மையை உணரவில்லை என்றால் தங்களை தாங்களே அவமதித்து கொள்ளுகிறார்கள் என்ற கருத்தைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்னாகிறது இந்த உண்மையை அறியாததினால் நாம் வாழ்க்கையில் ஆசைப்படுவதெல்லாம் வீணாகப் போகிறது நம்முடைய செயல்கள் அறிவு எல்லாமே பயனற்றதாகி விடுகிறது நம்முடைய உடலினுள்ளே உணர்வாக உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனை சரியாக நாம் உணராமல் வாழ்ந்தோமே ஆனால் நாம் வாழ்க்கையில் பெறக்கூடிய அறிவு செயல் பலன்கள் எல்லாமே வீணாகி விடுகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணுகிறார் மோகாஷாஹா அப்படின்னா மோகங்கிற சொல்லுக்கு வீண் அர்த்தம் ஆஷாஹான்னா என்ன அர்த்தம் பலனை விரும்புகிறார்கள் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுற விஷயமெல்லாம் அழியக்கூடியது நிலையற்றதை விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் ஆசையை வீணாக்குகிறார்கள் ஆசைங்கிறதே ஒரு அற்புதமான சக்தி அது சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் இல்லை சுயநலத்தோடு அதை செய்கிறத்துனால அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் வீணாகப் போகின்றன அப்புறம் என்ன அடுத்தது ஆசை இருக்கிறதுனால செயல் அந்த செயலும் வீணாகி விடுகின்றனங்கிற மோக கர்மானா வீணான ஆசையை உடையவர்கள் வீணான செயல்களை செய்கிறவர்கள் மோக ஞானாக இந்த உண்மையை உணராமல் கற்றதனால் ஆயபயன் எண்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரினின் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உண்மையை உணராமல் அவர்களுடைய அறிவெல்லாம் வீணான அறிவாகி விடுகின்றன விஜயதசஹா வாழ்க்கையில் உண்மையை உணர வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்த்தன்மையை உணரவில்லை என்றால் நம்முடைய அறிவு பயனற்றது நம்முடைய வாழ்க்கைக்கு நாள்தோறும் இன்பத்தை வளர்க்காத அறிவு பயனற்ற அறிவு ஆகவே விஜேதசகாங்கிறர் அறிவின் பயனை இழந்தவர்களாய் மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தாமல் வாழ்க்கையின் உயர்ந்த வாய்ப்பை இழந்தவர்களாய் ஆசுரியும் செய்வ மோகினி பிரகிரும் ஸ்ருதாக ராட்சசீம் ஆசூரியம் செய்வன ராட்சச பிரகிரு ஆசுரி பிரகிருதி மோகினி பிரகிருதி ரொம்ப மயங்கி போய் இந்த உலக வாழ்க்கையில பொண்ணு பொருள் போகம் இதுல எல்லாம் ரொம்ப மயங்கி போய் அவர்கள் அறக்கத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல புல முறையற்ற வழியிலே நுகர்கிறார்கள் என்பது கருத்து ராட்சஸையும் அதாவது சிறரை கொன்று துன்புறுத்தி அதனால் வாழ்க்கை நடத்துறது இன்னொருத்தர் இடத்துல இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் அபகரித்து கொல்றதில்லை அசுரர்கள் கொல்லுவதில்லை ராட்சஸர்கள் கொன்று விடுவார்கள் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக இருக்குது எல்லா இடத்துலையும் இப்படின்னு சொல்லிட முடியாது இந்த கான்டெக்ஸ்டில் அப்படி புரிஞ்சுக்கணும் ராட்சச பிரகிருதி அசுர பிரகிருத்தி அப்புறம் என்னதுன்னா மோகினி இந்த உலகத்தை மயக்கிற அட்ராக்ஷன் இருக்கே அதை சார்ந்திருந்து வாழ்க்கையை வீணடித்து கொள்கிறார்கள் அதாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து வையத்துள் உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஸ்லோகத்தில் இறைவனை உணராமல் வாழ்கின்ற வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை என்ற கருத்து இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது